வணக்கம் ஜூன் இரண்டு அறிவு கோவிலுக்காக நான் உங்கள் விஜயஹரி நேற்றைய பொது அறிவு கேள்விகள் கணக்கெடுப்பை வெளியிட்ட அமைப்பு இரண்டு புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான சர்வதேச வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது மூன்று வல்லபாய் பட்டேல் நினைவாக குஜராத்தில் ஒற்றுமை சிறை கட்டப்பட்டுள்ளது இனி இன்றைய பொது அறிவு கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று எத்தனை மில்லியன் ஹைட்ரோஜனை ஹீலியமாக மாற்றுகிறது இரண்டு இந்தியாவில் துக்லக் வம்சத்தை தொடங்கியவர் யார் மூன்று திட திரவம் மற்றும் வாயு நிலையில் உள்ள ஹைட்ரோ கார்பன் எது நன்றி